அவர்கள் வசனங்களை இரவில் ஒருவர் ஓதினால் அவருக்கு அந்த இரண்டுமே மே போதுமானவையாக இருக்கும் என்று நபிசல்லும் அலி அலிசல்ல கூறினார்கள் ஒன்பது முஸ்லிம் எட்டு பூஜ்ஜியம்